எல்லாம் செயல் கூடும் ஜொஞானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியேத்தி கும்பதரு தேரின் கசிவாகி பொங்கடலில் தேனூத உதீ கும்பதரு தேரும் மணி பசிவ at <laughs> uh, <laughs> uh, the நம பார்வதி பத ஏ அரக மகாதிவம் கோபிகாரமண கோவிந்தா முருகனுக்கு அரோகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வெல்ல ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெறும் கருணையினாலே மகாபாரதம் பாஞ்சாலி சபதம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் பாண்டவர்கள் சிறப்பாக யாகம் செய்து முடித்தார்கள் ஆறு மாத காலம் படாது பாடுபட்டு இரவு பகலாக கண்விழித்து யாகம் நடைபெற்றது உழவில்லாமல் உழைப்பு ஆறு மாதம் கழித்து தர்மராஜா நிம்மதியா உறங்கினார் அன்று இரவிலே ஒரு கனவு கண்டார் பொழுது வெடிந்த பிறகு பாட்டனாரி ஒரு கனவு கண்ட அது நல்ல கனவா கட்ட கனவா சொல்லுங்கமானுடைய அம்சமாக இருக்கிற ருத்ரமூர்த்தி கையிலே சூலமேந்தி ஒரு கையிலே அக்னி சட்டியேந்தி வடதிசையில இருந்து தென் திசைக்கு வேகமா உக்கரமா போற மாதிரி கனவு கண்டன் தாத்தா வேதவியாசர் கொஞ்ச நேரம் அமைதியா யோசித்தார் தர்மராஜா உனக்கு ராஜ திருஷ்டி பட்டிருக்கிறது பதிமூன்று ஆண்டுகள் கழித்து உன்னை காரணங்காட்டி ராஜாக்கள் தலை மலை மலையா உருளும் பயங்கர உலக போர் வரும் அதை யாராலுமே தடுக்க முடியாது ஆனால் நீ விட்டு கொடுத்து போகவில்லை ஆனால் அந்த சண்டை நாளைக்கே வருவதற்கும் வியப்பில்லை மிக மிக எச்சரிக்கையா அமைதியாக வாழ வேண்டிய காலம் என்று சொல்லி வேதவியாசரும் மறைந்தார்புரியிலே என்ன நடைபெறுகிறது துரியோதன வேதனையா இருக்கிறானாம் முகம் மாற்றமா இருக்கிறானாம் கேட்கிறார் ஜகுனி துரியோதனா ஏ இப்படி ஒரு மாதிரியா இருக்கிற என்ன ஆயிற்று உடல் நலம் ஏதாவது குறைவான மாமா நான் என்ன சொல்வேன் மாமா வருகின்ற ராஜாக்கள் எல்லா செல்வங்களை கொண்டு வந்தி கொண்டு வந்தி கோடி கோடி கோடியாக தருமருக்கு கொட்டினார்களே மாமா காற்று பகுதி வழங்கினால் முன்னேற முடியாது என்று சொன்னீர்களே மாமா காற்று அல்லவா வழங்கினோம் அவர்கள் நாடாக்கி இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார்களே பஞ்சபாண்டவருக்கு பாதி நாடி தந்ததாலே அவர் விஞ்சியே கர்வம் கொண்டார் மேன்மேலும் பலம் கொண்டார் இன்னும் கொஞ்ச நாள் சென்றதே யானால் இந்த குவலையும் வருந்தி நான் அந்த நேரத்தில் துச்சாதனன் ஒரு யோசனை கர்ணன் ஒரு யோசனை ஜகுனி ஒரு யோசனை சொல்றான் துச்சாதன சொல்றான் முலையிலே கிள்ளிட்டா பகையில் பாண்டவரை ஒரு வார்த்தை செல்லுங்கள் நான் அழிக்கிறேன் ஒரு தோல் உயர்ந்துட்டு சந்தோஷத்தில் அப்படிப்பட்ட தம்பிடுகிறான் என் துரியோதனை கர்ணன் பேசுறா இங்கிருந்தபடியே ஒரு பானம் இந்த பாண்டவர் ஐந்து சிறங்களை வெட்டி கொண்டு வந்து உன் திருவடியிலே சேர்க்கும் உத்தரவு கூட துரியோதனா பாண்டவர் என்னியாய வேதனை அடைகிறாய் ரெண்டு பேர் பேனி சொல்றன காட்டுறங்குமான மருமகன் பேசறான பாண்டவரை வெட்டிவேன் வீழ்த்துவேன் இந்த ரெண்டு பேரும் பாஞ்சாலி சுயம்பர காலத்தில் எங்க போனாங்க மண்ணை கவ்வினார்கள் இடும்பாசரணை பகாசுரணை சராய் சந்தனை கொன்று பெரிய பலசாலியா இருக்கிற வீமன் அருகில கிட்ட போக முடியுமா இந்த ரெண்டு பேரும் வாயாளதாண்டா பேசிக்கிட்டு வில்லுக்கு ஒரு மலை மல்லிக்கு ஒரு மலை என்று இரண்டு சகோதரர்களை பெற்றிருக்கிற தர்மராஜாவை இந்த பிறவி இல்லை துரியோதனா இன்னும் ஏழு ஏழு பிறகு எடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுரா மாமா என்ன சொல்றீங்க அண்ணனும் தம்பியும் சொல்றது எனக்கு ஆறுதலா இருக்குது வெற்றி பெறாமல் உதிரிந்தாமல் வெட்டி இல்லாமல் குத்து இல்லாமல் அமைதியாக அமர்ந்த இடத்திலேயே அரை மணி நேரத்திலே பாண்டவர் அத்தனை சொத்துக்களை வாங்கி கொடுப்பதற்கு நான் ஒருவன் இருக்கிற பொழுது நீ ஏன் வருந்துகிறாய் மருமகனே மானே மாமனே ஓடி வந்து ஜெகனியை கட்டி பிடித்து தூக்கி கொண்டு போய் தன்னுடைய ஆசனத்தில் அமரை செய்து சொல்லுங்கள் மாமா சண்டை இல்லாமல் உதிரஞ்சிந்தாமல் போர் இல்லாமல் மோதாட்டம் இல்லாமல் எப்படி பாண்டவரை அழிப்பது வெல்வது செல்வங்களை கவருவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் மருமகனே பாண்டவர்களை அழித்தார்கள் என்று நீ சென்றா அல்லவா யாகத்திற்கு அம்மா அது நீ ஒரு மண்டபம் கட்டி என்று திருநாட்டில மகாராஜா கையெழுத்து போட்ட நிருபத்தை தயார் செய்து அனுப்பி அழைத்தால் பாண்டவர் மறுக்காமல் வந்து விடுவார்கள் மண்டபம் காட்டுவது போலே காட்டி சமையல் தயாராக கொஞ்சம் தாமதமாகிறது என்று அமர வைத்து சூதாட்டத்தில் ஒரே ஆட்டத்தில் இரண்டே ஆட்டத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா சொத்துக்களையும் கவர்ந்து விடலாம் நல்ல யோசனை உடனே ஏற்பாட்டை செய்கிறார்கள் மண்டபம் கட்டுறது நிறுவத்தை நடைபெறுகிறது இந்த நாலு பேர் ரகசியம் பேசினாலே பாண்டவர் ஏதோ நாசம் சந்தேகம் அதனால துரியோதனா என்னப்பா பேசுகிறீர்கள் என்று காட்டார் அதெல்லாம் ஒன்னும் இல்லை செத்தப்பா அதெல்லாம் ஒன்னும் இல்லை துரியோதனா நீ போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் துரியோதனா முப்பத்தி ஆறு வந்த நம்முடைய சந்தரவம் சத்திலே இதுவரையில் யாரும் செய்யாத பிழையினை நீ செய்ய வேண்டாம் மகனே வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தேயில் பொய்யடல் சூது கொண்டு உண்மையில் கவர வேண்டின் தந்தை ஓரை ஐவக்கு எழுதிவிட்டார் மெய்யுரை மறு சொன்னாரே வேண்டினது தருவரன்றே ஏ ஏ பாண்டவருடைய எல்லாச் செல்வங்களையும் நீ கவர் வேண்டும் என்று எண்ணவாயானால் துரியோதன சூது மார்க்கம் வேண்டாம் சூதாற்றம் வேண்டாம் எந்த காலத்திலேயும் கள்ளம் கபடம் இல்லாத உள்ள பகைக்காதே ஒரே ஒரு நிருபம் உங்கள் தகப்பனாரி கையெழுத்திட்ட எழுதி என் மக்களுக்கு செல்வத்தை கொடுத்து விடுங்கள் என்று எழுதினால் அதை பார்த்த தருமராஜா செல்வங்களை எல்லாம் உனக்கே தந்தி தேவியை தம்பி மாற அழைத்துக் கொண்டு அவன் காடு சென்று விடுவானிடா துரியோதனா பாபக அரியத்தில் ஈடுபடாதே துரியோதனா வேண்டாமடா எனக்கு இரண்டு அண்ணன் பிள்ளைகளும் இரண்டு கண்களாகத்தான் நினைகிறேன் எதிராழ்வார் தன் மனதில் பட்ட கருத்தை பேசுகிற பொழுது துரியோதனன் கேலி செய்யாதான் அவர் மறுபடியும் சொல்றாரு சித்தப்பா பேசாமல் இருங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு பாண்டவர் மேல்தான் பாசம் தங்கியிருக்கிற இடம் வசதி உணவு வசதி உடை வசதி நாங்கள் தருகிறோம் எண்ணம்லாம் சிந்தனை எல்லாம் பாசம் எல்லாம் பாண்டவர் பக்கம் என்ன நியாயம் இது பேசாமல் போங்க முடியாது விடை பெற்றார் அறிவுரை சொல்லக்கூடாது இந்த முடிவை சாரி ஏற்கனவே எடுத்துட்டார் துரியோதனை இனிமேல் அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே முடிவு துரிதராட்ட மகாராஜா நிருபத்தை எழுதுறார் பிதிராழ்வாரை அழைத்து கூற்றி அந்த நிருபத்தை கொடுத்து உன் மக்கள் பாண்டவரை உன் பேச்சை மறுக்க மாட்டார்கள் நீ போய் அழைத்து வா என பிதிராழ்வார் அண்ணனுக்கு சொல்றார் அண்ணா வேண்ட அண்ணா அபாயமான வழியிலே உங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு விட்டார்கள் ஆபத்து இருக்கிறது என்று தெரியாமலேயே கேட்பார் பேச்சை கேட்டு புறப்படுகிறார்கள் அண்ணா தடை செய்யுங்கள் பின்னால் நீங்கள் எண்ணி அழிவீர்கள் தெரியும் அமைதியா பாண்டவரே பார்க்கிறது அங்கிருந்து இந்திரபிரசம் போறதை ரெண்டு ஜனங்கள் ஆகிறது மாதவ मरवा दे मर में फाल्वे तालवे मदिया दे माधवनामाते मरवा दे मर में फाल्वे तालवे परि जाने एलयंजवरयि गय जाते சுரு கால ரே வா தாழ மதிய nalvirai paye nyanamum sendamum nalvirai paye nayagan padipiril yagarum samame nayagan padipiril yagarum samame kaanarai neere kavudare kaanarai neere kavudade tuyare kaalumha ginel mareya re kaalu reginin mareya re marge vaalayo taalayo madiyare madhav namate madhav namate maravade man mein vaalayo taalayo madiyare re நுழைந்த உடனே பச்சை பசேல் என்று இருக்கிறதாம் அந்த பயிர்கள் பகல் காலத்தில் விட இரவு காலத்தில் சந்திரனை பார்த்த சமுத்திரமானது அதிகம் பொங்கும் பாண்டவரை பார்த்தாழ்வார் மனம் மகிழ்கிறார் கட்டி தழி தனித்தனியே விசாரிக்கிறார் வந்த விதாழ்வாரை தர்மராஜா சௌக்கியமா துரியோதன சௌக்கியமா கர்ணன்னா நலமா துச்சாதன நலமா எல்லாரையும் குசலம் விசாரிக்கிறாரி அப்பா தர்மராஜா தனித்தனியே விசாரித்து மகிழ்கிறாயே மகனே அங்கே பாவிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சொல்லவும் நான் கூசுகிறது உங்கள் பெரியப்பா நிருபத்தை என்ன சித்தப்பா அழுகிறீர்கள் நல்ல செய்திதானே துரியோதன மண்டபம் கட்டி இருக்கிறா பார்க்கிறதுக்காக வரும்படி பெரியப்பாவே கையெழுத்து போட்டு நிரூபம் இல்லை தர்மராஜா அதுல சூது இருக்கிறது நம்பி விடாதே உங்களை மண்டபம் பார்ப்பதைப் போலே வரவழைத்து மண்டபம் காட்டி அந்த நேரத்திலே சூது சூதாட்டத்திலே அமர செய்து உங்கள் செல்வங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு உங்களை காடு அனுப்பத் திட்டம் தீட்டுகிறார்கள் இன்னும் பேசுகிறார்கள் எனக்கு முழுமையாக தெரியவில்லை மகனே வஞ்சமோ Just after the earth does not fall down the road towards these people who fell down the hill, பயங்கரமான ஆபத்து உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அத்தினாபுரி வராதீர்கள் தம்பி எப்படி தடை செய்வேன் என்று நான் வந்தேன் பெரியப்பா சொன்னார் என்று நீங்கள் வருவீர்கள் ஆனால் உங்களுக்கு தலைக்கு மேலே ஆபத்து இருக்கிறது தரும ராஜா அப்பா வராதிர்கள் இப்பொழுதுதான் கொஞ்ச காலமா நீங்கள் நிம்மதியா வாழத் தொடங்கியிருக்கிறீர்கள் அது பிடிக்கவில்லை பாழும் துரியோதனனு அழகிற பொழுது தர்மரு என்ன சித்தப்பா நீங்கள் பேசுவதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது துரியோதனத்தில் இப்பேர் பெற்ற பாட்டினார் குரு துரோணர் எல்லாம் கல்வி மான்களெல்லாம் அறிவுரை செல்வதற்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் மாற்றான் செல்லத்தை துரியோதனன் விரும்பலாமா சொல்ல மாட்டார்களா வீம நிகம் வந்தது அண்ணா பேசாமல் இருங்கள் எந்த அளவிலே அந்த திட்டம் தீட்டிருந்தால் நேரில் பார்த்து சித்தப்பா சொல்லுகிற பொழுதே தேவாரானால் இவர் பேச்சை மீறி அவர் கொடுத்தார் நிறுவம் என்று அத்தினாபுரி போய் விளக்கை ஏற்றுக்கொண்டு கிணற்றிலே விழுவார்களா யாராவது நம்ம ஏற்கனவே அழிப்பதற்கு எத்தனை எத்தனை திட்டங்களை தீட்டினான் அவன் ஆட்சியிலே போட்டான் போட்டத்தில் நிகழ்ச்சியை அடைந்து திட்டம் எந்த காலத்திலேயாவது நல்லவனா வாழ்ந்திருந்தா பரவாயில்ல இப்படி ஒரு தாயாதி பங்காளி உடன்பெறந்த சகோதரனே இல்லை என்று மறந்து விடலாம் நீ பேசுவதை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது துன்பம் வர வேண்டுமானால் அத்தினாபுரி போகாமல் இருந்தாலும் தேடிக்கொண்டு இங்கு வந்துவிடும் அர்ஜுனா உன் கருத்து என்ன அண்ணா வீமண்ணா சொல்றதுல எனக்கு நியாயமா தோன்றது சந்தேகப்படக்கூடியவன் மேல நம்பிக்கை வைக்கப்படாது நம்பிக்கை வைக்கக்கூடியவன் மேல சந்தேகப்படக்கூடாது தேரான்கண் தெளிவும் தெளிந்தான்கள் ஐயருவும் தீரா இடும்பை தரும் என்று தமிழ்ப்பாட்டன் நீங்கள் உண்மையான சந்தேகம் போட்டி நாடு நகரம் முழுவதும் தெரிவிக்கிறார் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அத்தினாபுரியிலே துரியோதன மாளிகை கட்டி பார்ப்பதற்காக பாண்டவரை வரவழைக்கிறார் அதிகாலையிலே பாண்டவர் ஐந்து பேரும் ஐந்து தேரிலேயும் மகாராணி பட்டத்து மகிழ்ச்சி பாஞ்சாலியும் பல்லக்கிலேயும் பயணமாகிறார்கள் இதை பொதுமக்கள் அறிய வேண்டியது இந்திரபிரஸ்தனங்க பார்த்தாங்க துரியோதன சூதே வடிவானவன் என்னமோ செய்ய போறான் பாண்டவரை மறுநாள் காலையில் பாண்டவ செல்லாதபடி அத்தனை பேருமா வந்து அந்த வீதி முழுவதும் தங்கிவிடுகிறார்கள் அடைத்துக் கொள்கிறார்கள் பாதையே இல்லை வழி இல்லை தர்மர் பார்த்து அத்தனை பேரையும் பார்த்து பேசுகிறார் உங்கள் திருமுகங்களையெல்லாம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் தயவு செய்து வழிபடுங்கள் ஏற்கனவே ராமாயண காலத்தில் தகப்பனார்ன்னதாக ஒரு சிறியாய் பேச்சை கேட்டு பதினான்கு ஆண்டுகள் வனம் சென்றவர் நேரில் கையெழுத்திட்டு அனுப்பின பிறகு நாங்கள் தடை செல்வதா ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் சரி அத்தினாபுரி செல்வது நல்லது பெரியோர் பேச்சை மருத்துவம் பாண்டவர்கள் மறுத்தார்கள் என்ற பிழை வாண்டாம் அதை தடை செய்த பாபம் உங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து வழிவிடுங்கள் என்றார் அத்தனை பேரும் அழுதி அழிவிடுகிறார்கள் தர்மராஜா ஒன்னும் தெரியலேயே நல்லது தெரியலேயே யாகங்களை போல ஐந்து புலன்களை போல ஐந்து பஞ்சபூதங்களை போலே ஐந்து தேர் மேல் புறப்படுகிறார்கள் ராஜ குந்தி தேவியும் மகாராணி பாஞ்சாலியும் பல்லக்கிலே செல்லுகிறார்கள் நகரத்தை தாண்டி கொஞ்சம் தொலையி போனவுடனே தர்மராஜா தேர்ல தலைகி மேலே பல்லி என்னமோ சொல்வது போலே பல பல என்று பெறுகிறது இது என்ன என்று அந்த தேரிலே இருந்த உலக மக முனிவர் புரோகிதரை காட்டார் தருமர் தர்மராஜா தலைக்கு மேலே பல்லி சொல்வதே தலைக்கு மேலே ஆபத்து இருக்கிறது என்பதைத்தான் எச்சரிக்கிறது திரும்பிவிட்டால் மிக மிக நல்லது சாரதி தேர மெதுவா ஆற்றான் தர்மர் மனம் மாறி திருப்ப செல்வாரோ தர்மரு ஜாடர் மான்கள்ெல்லாம் இடமிருந்து வளமாக துள்ளி துள்ளி ஓடுகிறது பல பறவைகள் இடமிருந்து செல்கிறது இடம் போனாலும் எதிரோ எதிரில் அமர்ந்து இருந்தாலும் கெட்ட சகனம் எல்லாத்தையும் இடமிருந்து வளம் போனால் கெட்ட சகனம் என்பதை மகாபாரதம் இடத்திலே நமக்கே நினைவுபடுத்துகிறது வழியில பார்க்கிற யாதோ மக்கள் எல்லாம் தர்மரை தங்க வைத்து படை வீரர்களுக்கெல்லாம் மோர் கொடுக்கிறாங்க இளைஞர் கொடுக்கிறாங்க குளிர்பானங்கள் எல்லாம் கொடுக்கிறாங்க இந்த தர்மர் போற பொழுது படைகள் எல்லாம் எப்படி போனதுன்னு ஒரு ஒரு பாட்டை தனித்தனியே தனித்தனியே எழுதியிருக்கிறார் நூலாசிரியர் ஒரு லட்சத்தி அடங்கிய வடமொழி வியாசபாரதத்தை நாலாயிரம் முன்னூத்தி சொச்சம் பாடலா சுருக்கித் இடத்தில் ஏன் இவ்வளவு விரிவு போட்டார் அபகரிக்க போகிறான் அதனால சந்தோஷப்படும்படியா செல்லி பார்த்துக்கிறார் அத்தியனாபுரி போய் சேர்ந்தார்கள் பாண்டவர்கள் திருதராற்ற மகாராஜாவை சந்தித்து திருவடியில் இருந்தார்கள் பெரியப்பா பாருங்கள் பாண்டவர்களே என்று தனித்தனியே கட்டி அப்பா சிறப்பான முறையிலே ராஜசூய யாக் பட்டம் பெற்றவர்த்தி பட்டம் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சகோதரன் பாண்டி இல்லையே வருந்தாதிர்கள் பெரியப்பா சரி என்று விடை கொடுக்கிறார் அங்கிருந்து விடை பெற்றி இருக்கிற பெரியவளெல்லாம் தரிசனம் செய்து எதிராழ்வார் இல்லத்திலே வந்து தங்கினார்கள் எதிராழ்வார் இல்லத்திலே தங்கியிருக்கிற செய்தி துரியோதன அறிந்து மற்ற மகிழ்ச்சி அடிக்கிறார் நாளை காலை பாண்டவர் சொத்துக்களும் பொழுது முடிந்தவுடனே பாண்டவர் அத்தனை பேர் அழைத்துக் கொண்டு மண்டபம் காட்டுறதுக்கு பொருட்கிறான் பாஞ்சாலி அம்மையார் காந்தியாரி அரண்மனையிலே தங்கியிருக்கிறார்கள் அப்படி தங்கியிருக்கிற பொழுது இந்த மண்டபங்களை எல்லாம் சுற்றி பார்க்கிற ஒரு தூதுமா பார்க்கிறான் இதுல துரியோதன வேற வாய வச்சு மண்டபத்தை பத்தி ஒன்னும் பார்த்ததே இல்லை மோசமான மண்டபம் வச்சுக்கலாம் வஞ்சக புகட்சிய சந்தோஷப்பட்டேன் முதன்மையான மண்டபம் போலே நிறைய மண்டபங்களை பார்த்திருக்கிறேன் போதும் போகலாம் எல்லாரும் திரும்போதன ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு தயாராயிட்ட முதல் நாளே அவங்க சொல்லி வச்சுட்டான் தர்மர் எதிர்ப்பு இப்படி கேட்பேன் அரை மணி நேரம் ஆகும் என்று சமையல்காரர்கள் மகாராஜா அண்ணா எவ்வளவு தர்வம் பார்த்தீர்களான் வேலைக்காரன் நாய்களுக்கு தாங்கள் வந்திருக்கிறார்கள் விருந்து செய்யலாம் என்று பார்த்தால் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி அனைவரும் இப்படியே அமருவோம் என்று அது சூதாட்டம் ஆடுகிற ஒரு இடம் சூதாட்ட மண்டபத்துக்குள்ள உட்கார்ந்து ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிற பொழுது துரியோதனன் பேசுகிறான் அண்ணா இந்த காலம் வெறுமனே போறதை விட ராஜாக்களுக்கு சூதாட்டம் ஆடுவது பொழுதுபோக்குதானே ஒரு ஆட்டம் ஆடலாம் அதுக்குள்ள சமையல் தயாராகிட்டு தூதுவன் வந்தா போய் சாப்பிட்டுள்ள தர்மராஜா சொன்னார் துரியோதனா என்னிடத்திலே உள்ள பொருளை ஏதாவது விரும்புவாயிர நேராக கேள்வி கொடுத்துறேன் சூதாட்டம் வேண்டாம் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றிய திருவள்ளுவர் மிக கடினம் தருமிகே கொஞ்சம் சூதாட்டத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதனால்தான் அந்த முடிவெடுத்தாங்க கௌரவர்கள் யார் எதில் கொஞ்சம் அடிமையா இருக்கிறாங்களோ அதை வச்சுதான் கவிழ்க்க முடியும் அண்ணா தர்மன்னு இல்லாதவன உங்கள் செல்வத்தை கண்டு நானே நான் விரும்ப போறேன் நான் சக்கரவர்த்தி பொழுதுபோக்குக்காக நான் சொன்னேன் இல்லை துரியோதனா எனக்கு என்னவோ சூதாட்டத்தில் இப்பொழுது நாட்டம் இல்லை அந்த நேரத்தில் இந்த கர்ணம் ராய வச்சுன்னு சொன்னார்கள் அவர் பேசுறாரு என்ன தர்மராஜா இந்த சூதாட்டத்திற்கே இப்படி யோசிக்கிறாயே நாளை போராட்டம் மோதாட்டம் யுத்தம் என்று போர் என்று வருமானால் இப்படித்தானே நடுங்குவாய் பேடியை போலே அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது கண்கள் கிவந்தது அர்ஜுன எழுந்தார் அடே நாய் மகனே பேய் மகனே கருணா யாரை பார்த்து என்ன வார்த்தை விடா பேசுகிறாய் உனக்கு ஆண்மை இருந்தால் பலம் இருந்தால் உன் வீரத்தை இடத்திலே காட்டு எழுந்திரே இரண்டு பேரும் போர் முனையிலே சந்திப்பதற்காக நிற்கிறார்கள் தர்மர் பார்த்தார் அர்ஜுனன் சார்பா பாண்டவரும் கர்ணன் சார்பா கௌரவரும் தயாராகிறான் பகவான் என்ன சொல்கிறாரு பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வரையம் தடை செய்ய முடியாது நீ விட்டுக் கொடுத்து போகலன்னா நாளைக்கு கூட வருண்டான் இப்ப கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போகணும் போல இது கர்ணன்னா கோபப்படாதீர்கள் அமருங்கள் அர்ஜுனா ஏ இவ்வளவு கோபம் பேசாமல் அமர்வாய் நான் ஒரு ஆட்டம் ஆடாததுனால இந்த பிரச்சனை ஒரு ஆட்டானே ஆடி அப்படின்னு உட்கார்ந்த எனக்காக எங்கள் மாமா ஆடுவார் நான் துரியோதனை தொடங்கி வச்சிருக்கிற தாய கட்ட இருக்குது மந்திரித்து அவன் சொல்ற நினைக்கிற எண்ணு விழும் ரெண்டு பேருமே எனக்கு மருமகன் தான் ஒருவன் ஆனவன் ஆகாதவன் பொழுதுபோக்குதான் சூதாட்டம் ஆடுறோம் இருந்தாலும் ஆட்டத்துக்கு ஒரு பிகு வேணும்னா பொருள் இருக்கணும் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் எடுத்துக்கலாம் துரியோதனன் மாலையை கட்டி வச்சுட்டான் முதல் ஆட்டத்தில் பந்தயத்தில் மாணிக்கம் எதில் உருவாகிறது நூறு ஆண்டுகள் ஒரு பாம்பு உயிர் யாரையும் கடிக்காமல் இருக்குமானால் யாரும் அந்த பாம்பை அடிக்காமல் இருப்பார்களான் அதனுடைய விஷயமே இறுகி இறுகி கட்டியாகி மாணிக்க மணியா பிறகு எடுக்குமோ அது போல பாண்டவரை கேட்டு வச்சுட்டார் அன்பளிப்பா கொடுக்கிற பொருள்கு விலை மதிப்பு இல்லை விபீஷ் கடோர்ட்ட கு எந்த காலத்திலேயும் அவர் மார்பு அலங்காரம் சொல்லி இருக்கிறாரே சூதாட்டத்தில் போனா அதெல்லாம் பார்க்க முடியுமா அவன் கழிச்சான் சூழ்ந்திருந்த மேல வாய திறந்துருக்குமா மழை துளி வாயில படுமான அந்த சிப்பிகள் வாயை மூடி அதுவே கட்டியாகி முத்தாக பறக்கிறது தண்ணி மழை தண்ணி முத்து சேர்ந்த இடம் சிப்பி வாய் அது ஈர என்ன <Sanye> கெடுகிறதுன்காட்ட <Sanye> முதல் ஆட்டமே நமக்கு வெற்றி அப்படின்னு வச்சு பார்த்தான் துரியோதனா ரெண்டு மாலை என்ன நினைப்பா யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி பெற்றாலும் அவரவர் பொருள் அவரவரும் நினைக்க மாட்டான் பேசாம ஒரு ஆட்டர்மராஜா தோல்வி பெற்ற ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் எடுத்துகிறாரு நகரங்களை ராஜ்யங்களை நவமனை தோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவன் தர்மராஜா நினைக்கல அதனாலதான் தோல்வியின் சில புலவர்கள் பேசுவார்கள் இந்த இடமே கட்ட இடம் பகவான் நினைக்க வேண்டாம் தான் பகவான் நினைகலை கூப்பிட்டு இருந்தா வந்து ஜெயிச்சு கொடுத்துருப்பார் பகவான் வாயிற்படி என்றே காத்திருந்தார் தர்மர் தான் நினைக்கலையா சொல்லுவாங்க அப்படி சொல்ல விடாது கூப்பிட வேண்டாம்தான் இருந்தாரே தவிர பாண்டவர்கள் தெய்வ சந்தனை எப்பவுமே பாண்டவர்கள் உண்டு அதனால தர்மரை இந்த இடத்துல குறை சொல்லக்கூடாது விதி பிரகாரம் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது சூதாட்ட நடுகள்னா பாரத சண்டை ஏது கடைசியாக ஆட்களை கூட வைத்து ஆடுகிறார்கள் இந்த இடத்தில்தான் கொஞ்சம் கோபப்படுகிறார் மகாகவி சுப்பிரமணியம் பாரதியார் என்ன சொல்ற சொல்ல செல்வங்களை இழந்த பிறகு என் தம்பிமார் அடிமையாக்குகிறேன் மாமா நானும் என் தம்பிமாரை அடிமையாக்குகிறேன் அதிலேயும் பாண்டவரின் தோல்வி பாண்டவரின் தோல்வியடைந்த பிறகு பாண்டவர் அடிமையான பிறகு துரியோதனனுக்கு அழகடந்து மகிழ்ச்சி ஆகிறது யார் இங்கே உத்தரவு மகாராஜா ஓடி சென்று என்னுடைய வெள்ளை பட்டத்தை யானையின் மேல் ஏறி அமர்ந்து அத்தீனாபுரி நகரம் முழுவதுமாக வலம் வந்து நாட்டு மக்களுக்கு இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த தோல்வியாகி தாங்களை அடிமையாகி கைகட்டி வாய்ப்பு வைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று பறைசாற்றி வா போனி தடுத்தான் துரியோதனா என்னது தர்மரை பார்த்தால் உனக்குதா தர்மர் அனைத்தையும் இழந்து விட்டார் என்று பிறந்தவள் அதிர்ஷ்டக்காரி பாஞ்சாலி இருக்கிறாள் பாஞ்சாலி வைத்தோர ஆட்டமாடினால் இழந்த அனைத்தையும் தர்மராஜா பெற்று போகிறார் என்ன தர்மராஜா சோர்வடைந்துடாது தர்மராஜா நான் உன் பக்கம் நான் விடமாட்டேன் துரியோதனம் செய்த விட்டுருவா இன்னொரு ஆட்டி மாமா எங்கள் தேவிமார் அடிமையாக்குகிறேன் என்று துரியோதனம் சொல்ல தர்மராஜ் அப்படியே பேசுகிற பொழுது பெரிய தடை செய்கிறார்கள் அப்பா இந்த ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் அபாயமாக சென்று கொண்டிருக்கிறது பேசாமல் இருங்கள் அத்தனை பேரும் நான் துரியோதன விதி வலியதுன்னு அமைதியாயிட்டாங்க அத்தனை பேரும் அந்த ஆட்டத்திலேயும் தோல்வியை தழுகிறார்கள் பாண்டவர்கள் பார்க்கிறார்கள் சபையில இருக்கிற எல்லாரும் துரியோதனனுக்கு என்ன ஆயிட்டது ஏன் பண்றான் இப்படி ஆற்ற ஆடுவது திரௌபதி என்ற நம்மையாரை அத்தனை பேரும் வழிபடுகிறார்கள் சபையில இருக்கிற அத்தனை பேரும் திருதராட்ட மகாராஜாவுக்கு கண்ணுதானே தெரியாது காதுகுடமா கேட்காது நியாயம் சொல்லக்கூடாதா தர்மம் பேசக்கூடாதா வாய் தரவாமல் இருக்கிறாரே நாளைக்கு கோபித்து வீமன் அர்ஜுனன் எழுந்தா தாங்குமா இந்த அத்தியனாபுரி என்று எல்லாரும் எங்கள் அடிமையாயிருக்கிற பஞ்சாலி எங்கள் தாய் காந்தாரி அரண்மனையிலே இருக்கிறாள் போய் அழைத்து வாடா வேலகாரன் பார்த்தா இவன் பிழை செய்து நாசமா போறான் என்ன வேற தப்பு பண்ண சொல்ற என்ன பண்ணட்டும் போக மனமில்லாத வேலைக்காரன் எதுவா போறான் பாதி வழியிலேயே திரும்பறான் பாஞ்சாலி தங்கியிருக்கிற காந்தாரி அரண்மனைக்கு போய் வந்தா எவ்வளோ காலம் அந்த காலத்தை எடுத்துக்கிட்டு இவனா திரும்பி வந்து மகாராஜா நான் போய் கூப்பிட்டேன் அவங்க ஒரு கேள்வி காட்டுறாங்க பதில் தெரியாம வந்துட்டங்க இவன் போய் கூப்பிடவே இல்லை என்ன கேள்வி கேட்டா அதனால நான் திரும்பி வந்தோம் கேள்வியா கேட்கிறாள் கேள்வி போக வேண்டியவன் போனா தானா வருவா தம்பி துச்சாதன புலி அண்ணா காத்திருக்கிறேன் அந்த ராஜசபையிலே அண்ணனை பார்த்து கேலி செய்து கைத்தட்டி சிரித்தாடா சிரிக்கு ஓடுகிறான் துச்சாதி அகோரமான குரலை கேட்டி பாஞ்சாலி எம்மியார் அழைத்து சூதாடி நாடு நகரங்களை இழந்து தாங்கள் அடிமையாகி உன்னையும் அடிமையாக்கினார்கள் என் அண்ணாவுக்கு அடிமையா இருக்கிற உன்னிடத்திலே அண்ணா ஏதோ பேச வேண்டுமா வா சபைக்கு துச்சாதனா நீ சொல்வது எல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும் துச்சாதனா ஆண்கள் மட்டுமே நிறைந்திருக்கிற சபையில் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் துச்சாதன வெளியில் வர முடியாத நிலையில் இருக்கிறேன் துச்சாதனா போய் செல் உன் அண்ணனுக்கு வர மறுப்பாயானால் இழுத்து செல்லவும் எனக்கு அரச கட்டளை இருக்கிறது மானை பிடிக்கிறதுக்கு வலை விரித்து வைத்தான் அந்த மானை வலையில் சிக்கிக்கிட்டது வேடுவேன் வேலுவோடு குத்துறதுக்கு ஓடி வருகிறான் பார்த்த மானானது பதுங்கி ஓடுவதற்கு தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் திகைக்கிறது போலே பாஞ்சாலி அம்மையார் மாட்டிக்கொண்டார்கள் ஓடி சென்று காந்தாரியனுடைய திருவடியிலே விழுந்து வீட்டுக்கு இருந்தே வெளியிலே செல்லக்கூடிய முடியாத நிலையிலல்லவா நான் இருக்கிறேன் ஒரு பெண்ணினுடைய நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு அல்லவா தெரியும் மாமி அசுரகுணம் படைத்தவனாக வேகமாக வந்து கத்தி அழைக்கிறார் ஏன் உங்கள் அருமை புதல்வன் சொல்லி அனுப்புங்கள் மாமி உங்கள் மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் வேடிக்கை பார்ப்பீர்களா மாமி பேசங்கள் மாமி ஏரமிதியாக இருக்கிறீர்கள் பேசங்கள் மாமி ஏய் ஏன்டி அளரே என் பிள்ளை என்ன அவள புள்ளாதரளா என்னமோ கேட்கனமா போய் பதில் சொல்லிட்டு வருவியா மாமி மாமி நேற்று முழுவதும் மண்டபூரத்திலே மர்மேகளே மர்மேகளே என்று கூடி விளையாடு மகਿੰதிரிலே மாமி இன்றைக்கு வேடிக்கை பார்க்கிறீர்களே மாமி நான் என்ன போய் பேச போகிறேன் வெளியில் செல்ல முடியாத நிலையில் அல்லவா இருக்கிறேன் சொல்லுங்கள் மாமி என்று கதறி விழுகிற பாஞ்சாலியை காப்பாற்ற வேண்டிய நிலையிலே இருக்கிற காந்தாரி கேலி செய்கிறாளாம் சிரிக்கிறாளாம் கொக்கரிக்கிறாள என்ன அழற பிடித்து தள்ளுகிற பொழுது தாய் என்ன செல்லுவார்களோ என்று இதுவரையில் பயந்திருந்த துச்சாதனானவன் தாய் தனக்கு சாதகமான பேசின வார்த்தையை கேட்டவுடனே வா ஓடி சென்று கூந்தலை பற்றினான் கூந்தலை பற்றின உடனே இந்த பாவி ஆனவன் ஏன் குந்தலை பற்றுகிறான் என்று மனதில் நினைக்கிற பொழுது போன பிறவினுடைய தொடர்பை தெரிந்தது மாவுருக்கரிய முனிவரைக்கு மனைவியாக வாழ்கிற காலத்தில் அவர் எந்த சாபம் அல்லவா இவன் பற்றுகிறான் இவன் குற்றவாளி இல்லை என்று எண்ணினார்கள் இல்லைன்னா அடுத்த வினாடி எரிந்து சாம்பலாகிருப்பான் என்னதாய் இந்த அசுர குணம் படைத்த பாவி நம்ம பதற பதற இழுத்து சென்றாரோ அந்த சபையிலே நம்மை தொட்டி தாலி கட்டிய கணவன் இவர் ராஜாக்கள் இருக்கிறார்களே என்று மன ஆறுதல் அடைந்து பாஞ்சாலி தர தர தர என்று ராஜசபையிலே வீதியிலே இழுத்து செல்லுகிறான் துச்சாதெல்லாம் யாருமே போய் தடை சொல்லவில்லை அடுங்கி கதவை ஒரு கிழித்தார் போலே சாழ்த்து கொண்டு சாத்தி கொண்டு என்ன அணியாய இது கொடுமை அல்லவா என்ன பாவ இது என்ன பாவ இது என்று வாயளவிலே சமாதானம் சொல்லுகிறார்கள் எழுத்து கொண்டு போய் ராஜசபையில விட்டான் பாஞ்சாலி குப்புற விழுந்தார்கள் சபையின் அடுங்குகிற பார்க்கிறார்கள் சபையோர்களுடன் நாசமா போன துரியோதனா செல்வந்த விரும்பினாய் பெற்று கொள்ள வேண்டியதுதான் இந்த தெய்வ பாவை ஏனடா இப்படி செய்து விடுகிறாய் என்று அம்மா பாஞ்சாலி கோபத்தை அடைந்து விடாதீர்கள் உலகத்தை அழைத்து விடாதீர்கள் என்று அத்தனை பேரும் இரவி பாஞ்சாலியை வழிபடுகிறார்கள் பஞ்சவாயில் பத்தினி ஏபதியம் சக்தி நீ பஞ்சவாயில் பத்தினிஜே திரௌபதியம் சக்தி நிஜே தஞ்சன வந்தவரை தாங்குகின்ற உத்தமியே தாங்குகின்ற உத்தமியே துருபதன் செய்வேன் A-N-A yeah, yeah. yeah. yeah. தாங்குகின்ற உத்தமியே தாங்குகின்ற உத்தமி பாந்தி பம்பை ஒளி விரையது ஓட்டும் வீர அட்டி கத்தி காட்டும் சேர்ந்தடையார் பாடுதல் திரௌபதியம் சக்தியே தஞ்சம் கீழ விழுந்த பாஞ்சாலி எழுந்து சபையோரை பார்த்து நியாயம் கேட்கிறார்கள் ராஜாக்களே பெரியோர்களே சபையோர்களே ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வந்து இப்படி துரியோதனன் அநியாயம் செய்கிற பொழுது வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே ராஜாக்களே யாருமே வாய் தரவாமல் அமைதியை தழுவுகிறார்கள் அப்பொழுதான் நம்மையார் கேட்கிறார்கள் முதலில் என்னை வைத்து ஆடினார்களா பாண்டவர்கள் அவர்களை வைத்து ஆடி இழந்தார்களா என்றாவது வாய் திறந்து முதலிலே பாண்டவர் அவர்களை வைத்து ஆடி எழுந்திருப்பார்களான அதன் பிறகு என்னை வைத்து ஆடி இருந்த அந்த ஆட்டம் செல்லாது என்று பாஞ்சாலி சொல்லுகிற பொழுது பீஷ்மாச்சாரி எழுந்தார் பாஞ்சாலி ஒரு கணவன் எந்த நிலையிலேயும் மனைவி பயன்படுத்தலாம் இந்த ஆட்டம் செல்லும்னு அதை மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதி அழுதி நீதி கேட்கிற பொழுது துச்சாதன் என்பார்த்தான் ஏய் பாஞ்சாலி ஏன் அழுகிறாய் யார் என்ன சொல்லிவிட்டார்கள் ஒருவருக்கு மனைவியாக வாழ்ந்தவளா இருந்தா ஒழுங்கா தான் பேசுவாய் ஐந்து பேருக்கு மனைவி அல்லவான காட்டவுடனே பாஞ்சாலி பெரியோர்களை பார்த்து ஓடி போய் திருவடியில் விழுந்து அழுகிறார்கள் ராஜாக்களே பெரியோர்களே பெரியோரில் ஒருவருவருடைய திருவடியும் பிடித்து அழுகிற பொழுது யாரையுமே வாய் திறக்கவில்லை தம்பி துச்சாதனா அவள் மேலாடை எடுத்து கலைந்து அவளை அவமானப்படுத்தடா என்று உத்தரவிட்டான் கணவன்மார்களுடைய திருவடியிலே விழுந்து அழுகிறார்கள் தர்மராஜா அமைதி காழ்கிறார் தரையை பார்த்தா சுவாமி கதாயுதத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டு என்று சுற்றி வருவீர்களே சுவாமி உங்கள் வீரம் என்ன ஆனது பாஞ்சாலி என்னை மன்னித்து விட பாஞ்சாலி அமைதி அழைகிறார் அர்ஜுனர் நெகுல சகாதே அவர்கள் கைகட்டி வாய் புதைத்தார்கள் ஓடிவந்தி மேலாடி மேல கைவிக்கிற பொழுது இனிமேல் கணவன் மாறி நம்பி பயனில்லை பெரியோர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் ராஜாக்கள் அமைதியை தழுகிறார்கள் ஆண்டவனே கோபாலா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று இறைவன் தானமக்கு கதி என்று இறைவன் திருவடியை நிறுந்தி அழுகிறார்கள் ஆண்டவன் பாரதார் அந்த கையே எடுத்துட்டு என்னை மட்டுமே எப்ப நம்புறோம் அப்பதான் போனி போய் ருக்மணி உட்கார்ந்துட்டார வேகமா எங்கயே பரவிட்டீங்களே யாரோ அடியு முயற்சிக்க உதவி செய்வே அந்த இரண்டு கரங்களையும் உடம்பு இருப்பதை கூட மறந்தவளாக உலகத்தை மறந்தவளாக இரண்டு கரங்களையும் ஓம் அரிகரி narahari muragari ambuja chari ajuda uchuda nardana garudavagana nakkeshamartana kaalinganandana jaya jaya naraayana brahma parayana vamana nandanandana madhusudana மணா சீத துளசிதான் பரசுராம பக்தேவாயணுகோபால கேசவேவேவ आदि बद बंदवा मघण बाबा वसुदेवनय दशरदनय माया विलासा बैगुंदा वासा कुएं पर गासा बेंगड़ेसा ऋषिगीसा चितविलासा कश्यपदी रविबदी सीताबदी कन्नडा जलबदी माया ய கருடத்தய கோஸ்ரம் வினு பரமா ஓம் மகாவிஷ்ணு நாராயண ஸ்ரீமாராயண பஜோவிந்தம் பயோவிந்த பஜகோவிந்த பஜ கோவிந்த அளவிலே இரவி பாஞ்சாலி அழுகிற பொழுது ஆண்டவன் யார் கண்ணிக்குமே தெரியாமல் இதய தாமரையிலே அமர்ந்து கோடி கோடி ஆடையாக கொடுக்க தொடங்கினார் அதிசயமா பார்க்கிறார்கள் உடம்பில் எங்கிருந்து வருகிறதுன்னு யாரையும் தெரியல அனுப்புகிறது ஆண்டவன் கிருஷ்ண பெறான் பகவான் கருணை செய்கிறார் அத்தனை பேரும் நடுங்குகிறார்கள் என்ன நடைபெறுமோ மண்டபங்கள் எல்லாம் அந்த ஆடுகள் குவிந்தது சேலைகள் எல்லாம் நெருங்கின பறையை நெறிந்த பிறகு போய் அண்ணன் காலில் விழுந்த அண்ணா அவள் உடம்பிலே இருக்கிற ஆடையை எடுத்து முடியாது பலம் உங்களுக்கு தெரியும் நான் வானத்தை இல்லா வளைப்பேன் கடல் நீரை ஏற்றமா போட்டு இறைப்பேன் மணலாலே கயிறை தயார் செய்வேன் இந்த பெண்ணி மானத்தை வாங்க முடியாது சேலை எடுக்க முடியாது அவள் நெருப்பி கிட்ட போனதுனால சுற்றதுண்ணா பைத்தியக்காரா ஒரு பெண் எவ்வளவு செயலை அணிந்திருப்பாள் எடுக்க முடியவில்லை என்கிறாயே அந்த பெண்ணை கொண்டு வந்து வலது தொடை மேல் அமரச் செய்து சாதனா இந்த வார்த்தையை காட்டவுடனே கோபித்தார்கள் பாஞ்சாலி கண் சிவந்தார்கள் செய்கிறார்கள் அடே துரியோதனா என்னையா கொண்டு வந்து வலது தொடை மேலே அமரை செய்ய கைதட்டி ஆர்பரிக்கிறாய் எந்த காட்டி சொன்னாயோ அதே குரு என் சுவாமி கதையினாலே அடிபட்டி கீழே விழுந்தி மாழ்வாய் அந்த உதிரத்தை என்னையா தேய்த்து இந்த கூந்தலை முடிப்பேனே தவிர உன் மார்பு எலும்பை சீப்பாக பயன்படுத்தி உன் குடலையே புஷ்பமாக பயன்படுத்தி இந்த கூந்தலை முடிப்பேனே தவிர அதுவரையிலே கூந்தலை முடியேன் என்று விரித்தார்கள் நட்சத்திரம் தெரிகிறது மலைகள் அதிரிகிறது கட்ட சகனங்கள் எல்லாம் நடைபெறுகிறது உலகம் நடுங்குகிறது துரியோதனம் பயப்பில்லை சபதம் என்றார் எங்கள் தேவியை கொண்டு வந்து அவமானப்படுத்தின கொடிய கூட்ட எங்களை கௌரவ நூறு நான் ஒருவேனே அழிப்பேன் துச்சாத ரத்தத்தை குடிக்கின்ற வரையிலே என் கரத்தினால் தண்ணீர் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் சபதம செய்தார் காட்ட உடனே திருதராட்டர் மகாராஜ அன்னவசன் அடிங்கிட்டார் சகாதியார் சகுனியை அழிப்பேன் சூதாட்ட ஆடின விரல்களை எல்லாம் வெட்டி வெட்டி வீழ்த்துவேன் அத்தனை பேரும் சபதம் செய்தார்கள் தர்மராஜா சபதம் எவ்வளவு பொறுமையானவர் பாருங்க சபதங்களை எல்லாம் கேட்டு நடுங்கினார் திருதராட்டர் மகாராஜா பார்த்தாரு தலைகிற்கு வாழாடாது பாண்டவர் குடும்பத்திலே தர்மர் சபதம் அவனை சமாதானம் தடிப்பைய இந்த கோபம் தர்மராஜா தர்மராஜான் கையால தடவரான் குருட்டு அரசை என்ன பெரியப்பான்னு போய் நின்றார் என்னப்பா இது என்ன நடைபெறுகிறது என்னமோ சூதாட்டம் விளையாடுகிறீர்கள் என்று நான் இருந்துவிட்டேன் ஏதோ பேசுகிறார்கள் வேடிக்கை பிள்ளைங்க தானே நடந்தது அனைத்தையும் கட்ட பகல் கனவாக எண்ணிக்கொள்ளுங்கள் தர்மராஜா யார் சொத்தும் யாருக்கும் வேண்டாம் உங்கள் தேவி பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு தம்பிமாரை அழைத்துக் கொண்டு செல் புறப்படும் தர்மராஜா அப்படியே பெரிய அழைத்து சமாதானம் பண்ற குடும்பத்துல கோபப்பட்ட இந்த ராஜ்யம் தாங்குமா தர்மரோட போய் சமாதானம் பண்ணினார் விடாத துரியோதனா என்ன வேடிக்கை பார்க்கிற பாண்ட அடிபட்ட ராஜ நாயம் அடிபட்ட புலி பழிவாங்க அனுமதி இல்லாமல் அடியெடுத்து வைக்கலாமான் தகப்பன் போங்கடான் மகன் போய் அறிவுதான் பாரத சண்டையில் கோபத்தில் பார்க்கணும் அவ்வளவும் துரோணாச்சாரி பார்த்தார் பாண்டவர்களே சூதாட்டத்தில் இழந்த செல்வங்களை அப்படியே பெறுவது என்பதை நியாயம் இல்லை அதனால சொல்லுகிறேன் நீங்கள் காட்டிலே பதிமூன்று ஆண்டுகள் வாழ்ந்துட்டு வந்து துரியோதனன் நாடு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை திரும்பி பார்த்தா அவனுக்கு முகம் தெளிவில சொன்னார்கள் வாழணும் பதிமூன்றாம் ஆண்டி மறைந்து வாழணும் யார் வந்து துரியோதனை தெரிவித்தாலும் பார்த்ததா சொன்னாலும் நேரில் துரியோதனை தகவல் நிரூபிப்பானால் மறுபடியும் ஆண்டுகள் வனம் ஓட்டுவா எச்சரிக்கையா வாழணும் என்ன துரியோதனா சரின்னு சம்பவம் சொல்ற மாதிரி முகத்தை வச்சா அதன் பிறகு பாண்டவருக்கு ஒரு ஆறுதலான வரலாறு சொல்றார் அப்பா ஆண்டுகள் காடு போனார் ராமபரா உங்களுக்கு பதிமூணு வருஷம் தான் சொல்லி பரவாயில்ல போயிட்டு பாஞ்சாலி சொன்னார்கள் ஐயா பதிமூன்று ஆண்டு காலமாக இந்த துரியோதனுக்கு நாம் அடிமையாக இருக்கிறத அடிமையை மீட்டுக்கிறதுக்காக ஒரு ஆட்டம் ஆடுங்க தர்மர் சொன்னார் எதை வச்சு ஆடுவேன் நீங்கள் செய்த புண்ணியத்தை வச்சு ஆடுங்க அந்த புண்ணியங்களை வச்சு ஒரு ஆட்டம் ஆடுறபொழுது பாஞ்சாலி சொன்னாங்க அந்த தாய கட்டை உருட்டே உடுறானே அந்த கட்டைங்களை தர்மர் கையில் கொடுங்கன்னு நாங்கள் ஜகுனிக்கிட்டேன் யாரும் கவனிக்கலை தருமரி பகவானுடைய பன்னெண்டு சிறப்பு நாமங்களை சொல்லி அண்டவனே இந்த ஆட்டத்திலாவது எங்களை வெற்றியை தேடி தாருங்கள் போட்டார் ஜெயிச்சுட்டார் தர்மராஜா பார்த்தா அண்ணா சூதாட்டத்துக்குள்ளே சூது வச்சுக்கிற அந்த ஆட்டங்கள்லாம் செல்லாது மறுபடியும் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வந்து நாடுகளுக்கு அழுது கண்ண நிறைய சொல்லணுமா அதனால இந்த இடத்துல நூலாசிரியர் அழாத உங்க கணக்கு எடுத்தார் ஒழிவு செய்ணை நால்வரி நான்கு பேரை தவிர மற்ற எல்லாம் அழுதாங்களா துரியோதனே துச்சாதனே கர்ணேன் ஜகுனி அழுகிற பொழுது புறப்படுகிறார்கள் பாண்டவர்கள் தவறி செய்தியன் குற்றம் செய்தியன் சூதாடினேன் என்று என்ன பண்ணினார் தர்மராஜா தலையில முக்காடு போட்டிக்கினே போறார் தோள்களை வலது கையை உயர்த்தி கடிவாளத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு செய்கிறார் சகாதேவன் வாழை பிடிக்கிற மாதிரி பண்றார் பாஞ்சாலி மொனை கூந்தலை போறாங்க பார்க்கிற பெண்களுக்கு துரியோதன மனைவி எல்லாம் காட்டுக்கு போறா கர்வம் அடங்குல கூந்தல் எனக்குதான் நீளமாக தர்மர் ஏன் கோபத்தோடு கொஞ்சம் கோபம் யாரையாவது ஆகாதேன்னு பீமஜனின் தோள்களை பார்த்துக்கிட்டே போனாராம் பாரத சண்டை எப்பொழுது குருட்சேத்திர பூமி வரும் பந்தாடி இந்த அசுரேந்திர கூட்டங்களை அழிப்பேன் அர்ஜுனையே மணல வாரி இறைக்கிறாரா மணல வாரிச்சா என்ன சொல்ல முடியாது ஏழு கடல் மணல என் உள்ள என் பிறவி என்ன முடியாது என்பார் அருணகிரியார் அது மாதிரி அளவிலே மணல் இருப்பது போலே என் பானங்களை வாரி இறைத்து அடித்து அழிக்கிற நாள் கௌரவ கூட்டங்களை அழிக்கிற நாள் எந்த நாளோ மகுளன் குதிரை சவாரி செய்தான் கௌரவர்களை அழிக்க வேண்டும் என்று சபதம் செய்வது போலே போறார் சகாதேவன் வாழ் யுத்தத்திலே வீசி அழிக்க வேண்டும் என்ற பாவனையிலே போறார் பாஞ்சாலி எம்மையார் என் கூந்தல் இன்று விரிந்திருக்கிறது பதிமூன்று ஆண்டுகள் கழித்து முடியப் போகிறேன் இன்று முடிந்திருக்கிற உங்கள் கூந்தல் எல்லாம் உங்கள் கணவன்மார் மடிந்த பிறகு இதுபோல நிரந்தரமாக விரித்துவிட போகிறீர்கள் என்ற பாவனையிலே பாஞ்சாலி போனார்கள் அத்தனை பேருமே புறப்பட்டு போய் காமிய வனம் என்ற சூரிய வனத்திலே தங்கினார்கள்